சுத்தாமத்திற்கு மனைவிதாக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவற்ற கிருபினாலே விசேஷத்த பண்டிகை நாளிலே கலந்து கொண்டு நம்முடைய தேவனாகிய கத்தரி பணிந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கிய நம்ம எல்லாரும் கிடைக்கப்பட்டமைக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றோம் என்று சொல்வது அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை குறிப்பிடுகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் புறப்படும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதை அமதமாக புசித்தார்கள் என்றும் அன்றைய ராத்திரிகளிலே அவர்கள் எய்ட் இருந்து புறப்பட்டார் என்றும் வேத புத்திரத்தில் அது தேவனுடைய ஒரு ஒழுங்கு ஏன் அந்த கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கர்த்தராக் கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்திற்காக தேவாட்டுக்குட்டியாக அடிக்கப்படப் போகிறார் என்று அவர் மூலமாக எல்லாம் பாவத்தின் அடிமைத்தரத்திலிருந்து விடுதலையாக்கப்படப் போகிறார் என்பதற்கு முன்னடையாளமாக இன்று ஒழுங்குகள் செய்யப்பட்டதாக மேலத்தெல்லாம் வாசு அறிய முடிகின்றது இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வருஷங்களிடம் வாசிக்கிற நேரத்திலே அறுபது இயேசு கிறிஸ்துத்தினுடைய சீசுரிடத்திலே இப்படி மகிழ்ச்சிகரமாக வாசிக்கலாம் பந்து இருந்தார்கள் அவர்களை நோக்கி நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை பூசிக்கை மிகவும் ஆசையாக இருந்தேன் நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட சேர்ந்து இந்த பஸ்காவை பூசிக்கை மிகவும் ஆசையாக இருந்தேன் இந்தியாக சொல்லுகின்றார் பாடுபடுவதற்குமேடுவதற்கு மிகுந்த ஆசையாக இருந்தேன் சொல்லுகின்றார் ஆசிரிக்க வேண்டும் என்று சீசல்லாறு கூடி வந்து எங்கே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசு ஆதரிடத்தில் கேட்கின்றார்கள் பஸ்காவை எங்கே ஆசிரிக்க வேண்டும் என்று நம்மவர்கள் நன்கு அறிந்து பஸ்காவை விதமாக ஆசிரிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் இரண்டாம் அதிகாரம் நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான்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 அங்கே ஆயத்தம் மண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் என்று எழுதியிருக்கின்றது வாசிக்கின்றோம் பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மேல் வீட்டிலே அவர்கள் காத்திருந்தார்கள் என்று அப்போ நடவடிக்கைகளில் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசங்களிலும் வாசிக்கலாம் அவர்கள் ஏறினார்கள் அதில் பேத்ரு மத்தியும் மரிய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுகோளிலும் தரைத்திருந்தார்கள் அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள் மேல் வீட்டில் ஏறி அங்கே பருசுத்தாவிக்காக காத்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கின்றனர் தேவனுடைய பிரசனம் இறங்குகின்ற இடம் தேவனுடைய பஸ்காவை நினைவுறுகின்ற இடம் அது ஒரு மேன்மையான இடமாக அது திருச்சபையாக தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதையெல்லாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்பட வேண்டும் கண்ட இடங்களில் எல்லாம் பஸ்காவை ஆசிரிக்கக்கூடாது கண்டடங்களிலெல்லாம் ஆராதனை செய்யக்கூடாது என்றெல்லாம் வேற்றுநம் வாசத்திருக்கிறோம் விவசாயம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கும் பொழுது கருத்தருடைய ஆலயமானது கடைசி நாட்களிலே உயர்த்தப்பட்டிருக்கும் கடைசி நாட்கள் கத்துடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதில் கொடுமுடிகள் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் நாம் உயர்ந்த இடமாக இருக்கும் என்று சொல்லிய பரிசுத்த மேதாகின்றோம் அதுபோல இரவினாகி ஆண்டு வந்த பஸ்காவி ஆசிரிப்பதற்கு ஒரு மாடி வீட்டிலே மேல் வீட்டிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒரு மேல்றையாக இருந்திரும் பி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக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 ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமானவர்களாக போனால் அவர் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து வேண்டும் அவரவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் ஆட்டுக்குட்டியை தெரிந்து வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ள இருக்க வேண்டும் செம்மறை ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம் எந்த இறைவனாகி ஆண்டவர் கண்டறையிட்டார் என்று சொல்லித்தறிந்தோம் கருத்தர் எட்டு தேசத்தில் மோசையும் ஆர்வனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாக இருப்பதாகிய கருத்தரி திருவிழம்பார் இஸ்ரோவேல் மக்களுடைய சரித்திரத்திலேயே அது ஒரு பிரதானமான மாதமாக வருஷத்தினுடைய முதல் மாதமாக புறப்பட்ட காலத்தை வருஷத்தினுடைய முதல் மாதமாக எடுத்துக்கொண்டு காலங்களை கணித்தார்கள் அந்த மாதத்திற்கு ஆபிப் மாதம் என்று சொல்லி பரிசுத்தேதாக முதலில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் வாசிக்கின்றோம் அதுபோல தமிழ் மாதமானது சித்திரை மாதத்திலே முதல் மாதம் என்று சொல்வது போல அவர்களுக்கு ஆவி மாதம் வந்து அவர்களுக்கு ஒரு விசேஷத்த காலமாக இருந்ததாக சொல்லுகின்றது அமிதமாக ஒரு நாளாக நீங்கள் நினைவு வேண்டும் உங்கள் சரித்திரத்திலே முதன்மையான நாளாக முதன்மையான வருஷத்தினுடைய முதலாவது மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாமி அனைவர் சொல்லுகின்றார் பிரியமான தேவஜானமே ஒரு குழந்தை பறந்த கொண்டாடுவது போல பெரியவர்களான பிறகும் மறிக்கின்றவர்கள் கொண்டாடுவார்கள் பின்னர் இறந்த தினத்தை கொண்டாடுவார்கள் அப்படி அவர்கள் புறப்பட்டனால இன்று மறந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்மவர்கள் மறுபடியும் பிறந்த தினத்தை இயேசுநாத நமக்காக சிலுவையில் மறித்தபடினால் அடைந்திருக்கின்ற ஆன்மீக வாழ்க்கையினுடைய மாற்றத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவு கூற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நம்ம அநேகரவை அறிந்து கொள்ள விரும்பவில்லை எதோ ஆலயத்துக்கு போனோம் ஞானசாதம் பெற்றோம் பெற்றுக் கொண்டோம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் மரஜ ஜன்மத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை நினைத்து விசேஷமாக நினைவு என்று ஆவிய அனுபவத்தில் உள்ளார் இந்த நாள் உங்களுக்கு விசேஷத்த நாளாக இருப்பதாக அது வருஷத்தின் முதலாவது மாதமாக இருப்பதாக எல் தேவனாகி கருத்தறி விதமாக சொல்லுகின்றார் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் உலகமலை மக்களை பாமத்தின் அடிமைத்தரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இறைவனாகி ஏசு ஆட்டுக்குட்டியாக உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆசைக்கலாம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அந்த நாளில் தான் செல்வியில் அடிக்கப்பட்டார் என்று இதை சொல்லுகின்றது மரணத்தை நினை அதே நாளில் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் அதனால் இவர்களெல்லாம் தேவையுடைய உலகத்துவத்துக்கு முன்னமே தீர்மானித்த திட்டங்களாக இருக்கின்றபடியால் அந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அன்றைய தினத்திலே இசைமேல் சபையின் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரரும் சாயங்காலத்தில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு பெருசுத்த வேதம் சொல்லுகிறார் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வருஷம் இந்த முதலாம் வருஷத்தில் முதலாவது மாதமாக இருப்பதாக விடுதலை பெறக்கூடிய புறப்படக்கூடிய ஒரு மாதம் நாளாக இருக்கின்றபடியால் அந்த நாளில் அதை அடிக்க வேண்டும் என்று தேவனாயி கருத்தல் தீர்மானித்திருந்தார் யாத்ரா பதிமூன்றாம் நாலாவது வாசிப்போம் நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆவி இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் என்று சொல்லி புறப்பாடு நடந்த பிறகு மோசடி சொல்லுவார் ஆகையால் அந்த நாளில் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உவாகவும் பதினாறாம் அதிகாரம் உண்ணாதூசனத்தின வாசிக்கும் பொழுது இங்கே மோசடி விதமாக சொல்லுவதை கத்திருந்திரு சொல்லிதப்பட்டிருக்கின்றது விட்டால் ஆகிவிட்டால் கொடுக்கப்பட்ட கட்டளை அமிதமாக நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த நாள் ராத்திரியோடு ராத்திரியாக புறப்பட வேண்டும் பின்னர் நாள் கூடிவிட்டால் ஒரு வருஷம் கூடிவிடப் போகின்றது வருஷத்தின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஒரு நாள் எந்த வேத வாக்கியத்திலே நம்ம விதமாக வாசிக்கின்றோம் உமாகம் பதினாற மதி ஆறம் ஆறு வாசிக்கும் பொழுது அமிதமாக நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி காணாமல் வந்தாலும் எல்லா இடங்களிலும் கண்டடங்களில் இல்லாம பஸ்காவை ஆசிரிக்கக்கூடாது என்று சொல்லி மோசையை கொண்டு ஆண்டுகள் சொல்லிக் கொடுக்கிறாா் பதினாறாம் அதிகாரம் தேவநாயக்கத்தை தெரிந்து கொள்ளும் எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாக சாயங்காலத்திலே சூரியன் போது பஸ்காவை அடித்து உன் தேவநாயக்கத்தை விடிய காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயா தெரிந்து கொள்ளும் அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லித்தாவி மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டாம் அதிகாரம் ஆரம்பங்களை வாசிக்கலாம் இந்த மாதம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரமேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால இரண்டிலும் தெ நிலைக்கால்களிலும் தெளிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அந் ராத்திரிலே இசிறுமே அந்த எத்து தேசத்தை அனைத்தி அளிப்பதற்கான பாதைகள் புறப்படவிருக்கின்றது எல்லா இடங்களிலும் அழுகிய கூக்கர்கள் உருவாகவிருக்கின்றது நலைப்பள்ள சண்டாரங்கள் போகின்றது இசிறுமே மக்களுடைய குடும்பத்தில் அப்படி அந்த ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றன பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று வருஷங்களை வாசிக்கலாம் எகிப்து கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவர் மட்டும் முதல் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தி வீடுகளில் அந்த உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அளிக்கும் போது அளிக்கும் உங்களுக்குள்ளே வராது ரத்தம் பூசப்பட்டது உலகத்தில் பெரிய அழிவுகள் வரப்போகின்றது மனிதனுடைய பாலத்து சம்பளமாக அழிவாக மாறப் போகின்றது அந்த அளவில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவதற்காக கர்தரா குட்டியாக இந்த உலகத்தில் வந்து அவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நெறி செலுத்தப்பட்டவர்களாக சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறத வாசிப்போம் எல்லாரும் பாவம் செய்து மரணத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் அது ஒன்று இரண்டு மரணங்களாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறதில்லை இனி அது அதிகமாக மரணத்தை பிறப்பிக்கப் போகின்றது அப்படி மரணத்தை உண்டுபடக்கூடிய கொடிய வாதைகளும் வேதனைகளும் மனித குலத்தை சந்திக்கின்றது பாதுகாக்கப்படுவார்கள் தெரியுமா ரத்தமாக ரத்தம் யாருடைய உள்ளத்திலேயே பூசப்பட்டிருக்கின்றதோ யார் மீதந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்படுவார்கள் என்று பரசுத்தாமி அந்த சொல்லுகிறார் குலோசியர் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாவது வாசிக்கலாம் குமாரனாகி அவருக்கு ரத்தத்தினாலே பாவம் ஆகி மீட்பு நமக்கு அந்த அடிக்கப்பட்டபடியினால் அந்த நாளை நிறைவேறும்படியாக நமக்கு கடந்து அந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது தேவனவிற்கான விளக்கங்களை கொடுக்கின்றார் இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய மாமிசமாக இருக்கின்றது அங்கே ஆட்டு கூட்டிய விதமாக சுட்டு அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இங்கே தேவன் இந்த பஸ்காவிலே அவருடைய மாமிசத்துக்கு அடையாளமாக அப்பத்து நமக்கு தந்திருக்கின்றார் இது புசிக்கிற நாளிலே நமக்கு கிடைக்கிற மேன்மைகளை ஏற மக்கள் உணர்ந்து பஸ்காவை மிகவும் கவனமாக பயபக்திக்குரிய நிலையிலே கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆவியான் அவர் பேச்சவையிலே திருவிருந்து நடக்கின்றது அது பரிசுத்தமான விருந்து திரு என்று சேர்த்திருக்கிறது பரிசுத்தத்தை குறிப்பிடுகின்றது பரிசுத்தம் இல்லாததெல்லாம் இப்பொழுது பங்கிலே பங்கு பெற ஆரம்பித்திருக்கிறது காண முடிகின்றது அது மிக வேதனையாக மாறும் அபாத்திரமாய் பங்கு பெறுவதில் சிட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் பெலவீனம் அடைந்திருக்கிறார்கள் பலர் நித்திரியமடைந்து போனார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் தேடித்தந்திருக்கின்றது அதனால் திருச்செமின் பள்ளியில் மிக கவனமாக இயேசுதாதர் உலகத்தில் வந்து கல்வாரி சிலையில் அடிக்கப்பட்டதை நம் நினைவு கலைத்திருக்கின்ற விடுதலையை விடுதலை பெற்ற பிறகுதான் கொண்டாடினார்கள் அந்த ராத்திரியை விடுதலை பெற்றார்கள் பின்னர் அந்த தேசத்திற்கு வந்த பிறகு அந்த நாளில் அதை கருத்தாக கொண்டாடினால் செல்வி வாசிக்கின்றோம் அதுபோல இயேசுதாதர் செல்வலு சிந்த இரத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு பெற்றிருக்கின்றதான நாங்கள் நாம் அமீதமாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம் என்ற உணர்வோடு கூட பரிசுத்தமாக அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் இயேசுவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தம் யாருடைய உள்ளத்தை சுத்திகரித்திருக்கின்றதோ அவர்கள் அவர்களுக்குத்தான் ஆபத்து வராது பெற்றிருந்தாலும் பரிசுத்தாமி பெற்றிருந்தாலும் பரிசுத்தம் அடைந்திருந்தாலும் ஆனால் பாவம் செய்து மறுபடியும் ஆத்திரமா சூசிப்படுமானால் பரக்கூடிய ஆபத்துகளில் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அதனால் நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளுக்கு மாத்திருந்தால் பாதை பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி பரசுத்த ஆவியான சொல்லலாம் ஒன்றிய ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசலத்திலே விதமாக யோவான் எழுதியிருக்கிறதவாசிக்கலாம் உள்ளிலே நடந்த ஒருவரோடு இருப்போம் அவருடைய குமாரனாகி ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய குமாரனாகி ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும் ஒன்பதாவது அந்த ரத்துளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது எப்போதெல்லாம் அறிக்கை செய்கின்றமோ அப்போதெல்லாம் அந்த இரத்தம் நம்ம சுத்திகரித்துக் கொண்டே இருக்கின்ற சொன்னம் சகல பாவங்களில் என்று சொல்லுவே திரி இருக்கின்றது போல இரண்டுக்களாகி நாம் மிகவும் கவனமாக பஸ்காவை புசிக்கின்றவர்கள் இவிதமாக புசிக்க வேண்டும் ரத்தம் பூசப்பட்ட நிலையிலே புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவையான பெற்றுகின்றார் யாத்திராவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பது ஒன்று வாசனங்கள் எார செய்தார்கள் கட்லீட்டுபடியை செய்தார்கள் அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாக இருந்து புறப்படும் பண்ணினார் என்று சொல்லி சொல்லுகின்றார் எய்த்து ஜனங்கள் எல்லாரும் மாதையினால தாக்கப்பட்டு கூக்கரட்டு அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் மாத்திர சாவுலாமல் இருந்தது இசைவேல் புத்தர்கள் அணியணியாக எய்த்து விட்டு புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்தாவி என அவர் சொல்லுகின்றார்கள் யாத்திரம் அதிகாலை முதல் நாற்பத்தி ரெண்டு வரை எகிப்தில் குடியிருந்தே கர்த்தரை தேசத்திலிருந்து புறப்பட்டது வருஷம் முடிந்த தினமே கர்த்தரை சேனையெல்லாம் விட்டு புறப்பட்டது அவர்கள் எகிப்து புறப்பட பண்ணினதால் எயிட்டு தேசத்திலிருந்து அவருக்கு முக்கியமாக ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இது அவருக்கு முக்கிய ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று தங்கள் தலைமுறை தோறும் கருத்தருக்கு முக்கியமாக இஸ்ரேல் புத்திரி எல்லாரும் கருத்தருக்கு முக்கியமாக ஆசிரிய வேண்டிய ராத்திரி இதுவே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் ரத்தத்தினாலே பாவத்தின் அடிமைத்தரத்திலிருந்து விடுதலையாக இருக்கின்றோம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலையாகி இருக்கின்றோம் நாம் இப்பொழுது காணாணுக்கு நேராக பரமகானுக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம் நாம் இப்பொழுது கருத்து இந்த உணர்வுகள் சொல்லுகின்றார் பங்கு பெற்று எண்ணிவிடாதபடி நாம் விடுதலை பெற்று இருக்கின்றோம் நரக மாதாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் இரண்டாம் அக்கினி பெரிய கடலில் இருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம் நம்முடைய உள்ளத்தில் ரத்தம் பூசப்பட்டிருக்கின்றது அடிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவசமூத்தில நமக்காக கொள்ளுகிறோம் ஸ்கா என்று சொல்வது ஒரு ஆட்டுக்குட்டியை குறிப்பிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார் ஆராதரிசுகிற மக்கள் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது பல கணக்கெல்லாம் அடைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அழி நின்று ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாது இருக்கின்ற பொழுது தேவனம் கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தமாக ஆகினால் பஸ்காவை புசி அந்தமே அணியணியாக இசல்வேல் சேனை புறப்பட்டது முப்பது வருஷம் அடிமிகளாக இருந்த அந்த ராத்திரி இந்த பஸ்காவை புசித்து அங்கிருந்தவர்கள் புறப்பட்டால் என்று பரிசுத்தாவியானு கருதி வைத்திருக்கிறார் யாத்திராகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவா செய்யலாம் பயன்படுத்து அப்பமானது வேக வைத்த அப்பமாக இருக்க வேண்டும் என்று வேதன் சொல்லுகின்றனர் தயார் செய்யக்கூடாது நெருப்பினால் தான் வேக வைத்திருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஒழுங்கு அப்படி இல்லாதபடிக்கு எப்படி இல்லாமல் நடத்துகின்றார்கள் புளிப்புள்ளப்பங்களை கொடுக்கிறார்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அதை பித்து அநேகர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளவுதான் என்று சொல்லி பிரெட்டும் கொடுக்கணும் கொஞ்சாவது ஒரு ஜூஸ் வாங்கிக் கொள்வார்கள் அது அப்படி அல்லாதபடிக்கு திருவள்ளுவரம் மிகவும் கவனமாக இந்த திராட்சரசத்தை நவமானதாக உங்களோடு கூட பாரம்பரிய மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார் சில பண்டிகைகள் திராட்சை என்ன பண்றது என்று சொல்லி நம் திராட்சை காலங்களில் என்ன செய்தி வாங்கிட்டு வந்து அதை வெண்ணிலே தனியை போட்டு திரும்ப அதை ஜூஸாக எடுத்திருக்கிறோம் புதுசாக இருந்து எடுத்த புதிய ரசமாக இருக்க வேண்டும் என்பது ஒழுங்காக இருக்கிறது அந்த மாமலிசமானது நெருப்பினால சுட்டி சாப்பிட வேண்டும் என்று வருசுதே ஆவியானவர் சொல்கிறார் லூக்கா 22 ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கின்ற பொழுது இயேசுநாதர் திருப்பலி நடக்கும் பொழுது இப்படிச் சொன்னதாக வாசிக்கலாம் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கபடியே என்னுடைய சரீரமாய் இருக்கிறது இனி நினைவுகூரும்படி இதைச் செய்யுங்கள் என்றார் ஆம் இவ்விதமாக அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சோத்திரமணி அதை பெற்று அவர்களுக்கு அதன் மூலமாக பாவ பண்ணி பாகி ரட்சிப்பை நான் பெற்றிருக்கின்றேனே நரக மாதவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றேனே இந்த உலகத்தின் அளவில் நான் காக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த பந்தியிலே பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நடத்தப்படவில்லை நடத்தேவனுடைய வேதத்தின் ஒழுங்கின்படி அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அறிந்து கொடுத்து இது உங்களுக்காக பிற்கப்படுவது என்னுடைய மாமிசமாக இருக்கின்றது உணர்வோடு கூட இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் என்று நமக்கு விளக்குகின்றது யாத்திராவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது மறுபடியும் வாசிக்கலாம் நெருப்பில் சுட்டு அப்போடும் கசப்பான கீரையோடும் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு அதை இந்த பஸ்கா பண்டிகை காலப்போக்கிலே புளிப்பில்லாத அப்பண்டிங்கிற பெயர் வந்துவிட்டதாம் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட வேண்டும் ஒரு வாரம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட வேண்டும் வீட்டில் யார் வீட்டிலையும் புளித்தமாக இருக்க கூடாதான் பயபக்தியாக ஒரு தான் அதை நிறைவேற வேண்டும் பின்னர் ஒரு வாரம் வரைக்கும் கொண்டாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் பெற்ற விடுதலை அவர்களுக்கு மாத்திரம் தெரிய உணர்ந்தார்கள் பின்சங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள் தலைமுறை தலைமுறையாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நாளில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஒரு நாள் கொண்டாடுகிற பண்டிகைக்கு ஒரு வாரம் வரைக்கும் அப்பம் கொண்டாடப்படுகிறது புளிப்பில்லாத அப்பத்தை பூசிக்கிறார்கள் நம் ஒவ்வொரு வாரமும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுகின்றோம் அப்படியான ஒவ்வொரு நாள் நம் புளிப்பில்லாதவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் எல்லா நாளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பொருளாக இருக்கின்றது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுவதற்கு ஒரு வாரம் புளிப்பில்லாத அப்பன் வாரந்தோறும் இந்த அப்பத்தை சாப்பிடுகிற ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாதவாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது அப்படியே அடுத்த வாரத்தில் புளிப்பில்லாதவாக தேவசமூத்தில் காணப்பட முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ அதை இப்ப நிறைய பேர் அறிக்கை சேரது இல்ல சனிக்கிழமை ஆண்கள் மாத்திரம் வந்து பாவரிக்கை செய்து கொள்கிறார்கள் ஒன்று ரெண்டு அம்மா வருகிறார்கள் பத்து அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு வரும்போதும் சண்டைதா வழியில வரும்போது கெட்ட வார்த்ததா கோயிலுக்கு வந்து கெட்ட வார்த்ததா ஆனாலும் நல்ல பந்தில பங்கு பெற்றுட்டும் போயிட்டு இருக்கிறோம் இது எதை காட்டும் தெரியுமா மிக வேதனையான ஒரு நிலையை காட்டும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் கருத்துஸ்கா இப்படித்தான் புசிக்க வேண்டும் என்று நல்லதல்ல புளிப்பாக்கும் என்று அறியா கொஞ்சம் பாவம் இருந்தால் பெற்றுக் கொண்ட பரிசுத்தம் எல்லாம் கெட்டு போயிட முடியுமா செத்தையை விழுமானால் அந்த பரிமள தலத்தை முழுவதும் ஆற்றமடையை செய்து விடுகின்றது அதுபோல ஒரு சொற்பம் அதீனம் தோன்றுமானால் முழுவதும் அவனை கடுத்து விடும் என்று சொல்லி சொல்லுகின்றார் கொஞ்சம் புளித்தமானது பிசைந்தமா முழுவதையும் நேற்று இருந்து விட்டு இன்றைக்கு அதற்கு மாறாகன வாழ்வுமானால் அந்த பரிசுத்தம் இல்லாமல் குலைந்து போயிடும் என்று சொல்லுவதும் சொல்லுகின்றது நாளைக்கு அறி மேல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் அறியர்களா ஆகையால் நீங்கள் மாவா இருக்கும்படிக்கு போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பெஸ்ட் ஆகிய கிறிஸ்து நமக்காய் பயிடப்பட்டிருக்கிறாரு ஆகையால் நீங்கள் குளிப்பில்லாதல்லாது இருக்கிறபடியே புதிதா புதிதாய்ப்பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவை புறம்பே கலைந்து எனில் நம்முடைய பசமாக கிறிஸ்து நமக்காக பதினிடப்பட்டிருக்கிறாரே பொல்லாப்புடம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடு அல்லவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய கடவோ உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய கடவோ அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட பண்டிகை ஆசிரித்தார்கள் துப்புரவாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த போது எழுதுகின்றார் ஆகினால் கருத்துடைய பந்தியிலே பங்கு பெறுகின்ற மக்கள் துப்புரவாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்ட ஒரு மனநிலையோடு கூட சாட்சியிலே சொல்லுகின்ற குற்றமற்ற மன சாட்சியோடு கூட ஆகினால் கர்த்தனுடைய பந்தியிலே பங்கு பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாகிறேன் என்று நமக்கு தெரியும் பாவம் இருக்கிறது என்று சொல்லி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 ஆகினால்தான் பழைய புளித்தமாவோடு அல்ல துருக்குளம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய கிடவோம் என்று சொல்லி அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் ஏன் அங்கே கசப்பான கீரை வைத்திருக்கிறதான் தெரியுமா பாவத்திற்காக மனஸ்தாவப்படுகின்ற ஒரு மனதில் எங்க இருக்க வேண்டுமா பாவம் செய்ததனால் இயசுநாதன் அடிக்கப்பட்டாரே பாவத்தை மன்னிப்பதற்காக அடிக்கப்பட்டாரே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனஸ்தாபம் ஏற்பட வேண்டுமா அது கசப்பாளர் கீழே சாப்பிடுகிற அனுபவம் என்று சொல்லுவேன் சொல்லுகின்ற பாவத்தை வெளியே சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் பாவம் செய்யும் போது வருத்தமாக இல்லை ஆழ்மத்திலே சொல்லும் கொஞ்சம் வருத்தமாக தோணுகின்றது அறிக்கை செய்துதான் இதில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறது புளிப்பில்லாத அப்பத்தோடும் கஷ்டோடும் பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றபடியால் கவனமாக பலி செலுத்தப்பட்டிருக்கின்றார் அதன் மூலமாக பாவத்தின் படியிலிருந்து நரக பாதாளத்தின் விடுதலையாக இருக்கின்றோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக இருக்கின்றோம் இப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் விடுதலை ஆகி பிரயாணப்பட்ட மக்கள் காணாமுக்குள் போகாமல் வனாந்தரத்தில் அழிந்து போனால் என்று தெரிவிக்கின்றன காரணம் என்னவென்றால் கடவுளுக்கு பிரியமில்லாதவர்களாக மாறிவிட்டால் என்று பத்தாம் அதிகாரத்தில் பரிசுத்த போக சொல்லுகின்றார் ஒன்றம் வாசிக்கலாம் இப்படி சகோதரே என்றார் ஒரே ஒரே கு அதிகமானால் என்று நாற்பது நாட்களுக்குள்ளாக செல்ல வேண்டிய பிரயாண தூரம் நாற்பது ஆண்டுகளாக மாற்றி வைக்கப்பட்டு விட்டது அவர்களில் ரெண்டு பேரை தவிர மற்ற யாரும் காணலுக்குள் பிரவேசிக்கவில்லை சில பரிசுத்தாக புதிய இருக்கின்றோம் மேலான ஒரு ஆசீர்வாதம் ஒரே ஞானபோஜனத்தை புசித்து ஒரே ஞானபானத்திலே பானம் பண்ணி இனிதமாக கருத்து வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாதவராக காணப்பட்டுவிடக்கூடாது என்று ஆதையவர் சொல்லுகின்றார் அதனால் குளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் பண்டிகை ஆசிரிய கிடவோ சின்ன தவறு செய்துவிட்டால் அதற்கான ஒரு மனஸ்தாபம் ஐயோ என் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பந்தியில் நான் குற்றம் பெற்றவனாக துப்புரவானவனாக உண்மையுள்ளவன் பந்து வர வேண்டுமே நான் இவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேனே என்கிற ஒரு மனஸ்தாபம் காணப்பட வேண்டுமாம் கசப்பான கிரியோடு பந்தியில் பங்கு வருகின்றது அதே இருப்பமான சாதலா ரொம்ப குறைஞ்சிட்டு ரொம்ப சின்னதா சொல்லுவாங்க பாவங்களை மறைக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க வாழ்வடைய மாட்டார்கள் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலேயே கடந்து செல்ல மாட்டார்கள் அதனால் அருமையான தேவச்சாரமே சிறுவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தது போல பரமகாநாருக்குள் செல்லப்போகுடைய பிரயாணத்திலே மிகவும் காரமாக அந்த பஸ்காவை ஆசிரித்து மிகவும் பயபக்தியான தேவனோடு ஐக்கியத்தை செமையாக வைத்துக் கொண்டு செல்ல வேண்டுமாம் நம்முடைய கர்த்தராயி கிறிஸ்தன் பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டது என்று சொல்லி பரசுத்தாபியான சொல்லுகின்றார் யாத்திராவும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது சரவாசிக்கலாம் வேண்டியாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சையை கட்டிக் கொண்டு உங்கள் கால்களில் உங்கள் கால்களிலே பாதராட்சியை புசிக்கிற ஆயத்தோடு அதை புசிக்க வேண்டுமா அது கட்டளை கொடுத்தாவிட்டு இந்த பஸ்காவை புசித்து முடித்தோடு நீங்கள் புறப்பட போகிறீர்கள் ஆகினால் இப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு கூட நீங்கள் பஸ்காவில் பங்கு பெற வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது எல்லாரும் அவதமாகவே செருப்பணிந்து கொண்டு கையிலே தடி வைத்துக் கொண்டு கட்சிகளை கட்டிக்கொண்டு எப்பொழுது உடனடியாக புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஆயத்தத்தோடு நாம் இப்ப இந்த உலகத்தில் கூட கொஞ்சம் காதல் நல்லா இருக்குமே உளச்சிகரமாக என் போனா நிறைய பேருக்கு அப்படி இல்லாதபடி எண்ணங்கள் எல்லாம் பரமகுத்துக்கு செல்ல போகின்றோம் ஆயத்தோடு இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது மக்கள் அப்படி ஆயத்தமாக இருந்தார்கள் இந்த தந்தி பசுத்து முடிந்தவுடனே அவர்கள் அடியாக புறப்பட்டு வெளியே வந்துவிட்டார்கள் நமக்காக நம்முடைய கருத்தன் பஸ்காவாக அடிக்கப்பட்டிருக்கின்றபடியினால் அந்த பஸ்காவிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றதான நாம் ஒரு புயலான தூரத்தில் இருக்கின்றோம் அச்சீக்கிரமாக பர்லகத்துக்கு போய் சேர்ந்து விடுவோம் என்ற உணர்வோடு உணர்ந்து பங்கிலே பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழா பெற்றுகின்றார் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது நாம் இப்படி வாசிக்கலாம் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் கேட்டிருக்கிறார் ஒன்னாவது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கிடவோ நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா காணாது என்று சொல்வது அது பர்லபத்தை குறிப்பிடுகிறதுக்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லலாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் இறங்கி இருக்கிறோம் அதனால் இடத்தில் கச்சை கட்டினவர்களாக பாதிர்கட்சிகளை காலில் தொடுத்தவர்களாக படிபிடித்துக் கொண்டவர்களாக இவ்விதமான ஆயத்தத்துவோடு பந்தியில பங்கு வரும் என்று சொல்லி இருக்கின்றது போல நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒதுங்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்தின் ஓகே பர்லவத்தில் ஓகே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்விலே நம்முடைய ஆவிக்குரிய உணர்வுகள் இருக்க வேண்டும் என்று விருத்துள்ள பெற்றுகின்றார் அருமையான தேவஜானமே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அப்போ துணி அதை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஓடுகிறவர்கள் இந்த பந்தியில பங்கு பெற்று அடிமைத்தரத்திலிருந்து விடுதலை ஆகி சாத்தாருடைய அடிமையிலிருந்து விடுதலை ஆகி இனி ஒருபோது அவருக்கு அடிமையாக கூடாத ஓட்டமானது ஓடிக்கொண்டிருக்கின்றது பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாம் அந்த உணர்வுகளோடு நாம் கட்டோடி பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று உலக பிரகாரமான கவலைகள் அது இல்லை இது இல்லை அது வேண்டும் இது வேண்டும் நாம் போய்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீகிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது அதை பெற்றுக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றதான நாம் இந்த திருப்பந்தில பங்கு பெறும் பொழுது அந்த உணர்வு உள்ளத்தில் இருக்க வேண்டுமா அருமையான தேவச்சானமே அப்படிப்பட்ட ஆவிக்குறி உணர்வுகளோ கூட திருப்பந்தில பங்கு பெற்று நம்முடைய ஓட்டம் தொடரும்படியாக கர்த்தரம கருவே செய்வார்கள் இங்கே யாத்ரா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தை வாசிக்கும் பொழுது நாற்பது ஆண்டுகள்ருக்கப்பட்டதாகத்த பிறகு மாத்திரமே பஸ்கா ஆசிரிக்கப்பட்டது தெரியுமின் கவலைப்படாமல் இருக்கிறார்கள் இதை பானம் பண்ணுவதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார் விடுதலை பெற்றார்கள் பின்னர் இங்கு போய் சேர வேண்டிய தேசத்திலே போய் சேர்ந்த பிறகு இதை கை கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் ராஜ்ஜியத்தில் நிறைவேறு நாள் வருவரைக்கும் நான் இதை உங்களோடு மாற்றேன் வந்த பிறகுதான் அவர்கள் மறுபடியும் திருவந்தரை ஆசிரித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்தேத ஆகமத்தில் வாசிக்கின்றோம் அதற்கு முன்னால நாற்பது நாட்கள் இயேசுநாத உயிர்த்தலும் ஆண்டர்களோடு பழகி கொண்டிருந்தார்கள் ஆசிரிக்கவில்லை பத்து நாட்கள் மாடி வீட்டில் தங்கியிருந்தார்கள் இறங்கி வந்தாரோ அன்றில் இருந்தவர்கள் ஆசிரித்தார்கள் அப்போ சிலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் ஜெவம் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று திருச்செவியினுடைய ஆரம்ப வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றனர் அந்த ஒழுங்கியின்படி நம்முடைய திருச்செபை நடந்து கொண்டிருக்கின்றது பிசிப்பதற்கு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இந்தியரைவினாக சொல்லுகின்றார் காரணம் நான் இந்த பஸ்காமைக்கு ஏசு கிறிஸ்து சமலோகத்தின் பாவத்திற்காக மறிக்கப் போகின்ற நாளாக இருக்கின்றபடியால் அந்த நாள் அடுத்த நாளாக இருக்கின்றபடியினால் அதற்கு முனமே இது நினைவு இருந்து மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை ஆசையாக இருந்தேன் என்று சொல்லியை ஏசி சொல்லுகின்றார் ஆம் பிரியுமானவில்லை புதாமி தேவன்புடைய குமாரனாகி கிறிஸ்துவை தேவாட்டுக்குட்டியை பாவமரிய ஆளு பரிசுத்தமிழ தேவாட்டுக்குட்டியை நமக்காக இந்த உலகத்தை அனுப்பி பலி நம்மை பாவத்தின் அடிமைத்திற்கு மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதான நாம் மிகவும் பயபக்தியுள்ளவர்களாக இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களோடு கூட பந்தி பங்கு பெறுவதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படியான நம்ம எடுக்கிற திருவிருந்திலே நம்மோடு பங்கு பெறுவதற்கு இறைவன் ரொம்ப ஆசையாக இருக்கின்றார் இந்த பங்கில பங்கு பெறுகின்ற மக்கள் துப்புரமாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து பொழிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு கூட இந்த பங்கிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் ஒரு பெரிய அதிகாரியுடைய வீட்டிலே அல்லது பெரிய அமைச்சருடைய வீட்டிலே ஒரு விருந்து இருக்கிறது கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு வந்தால் சாதாரண ஆயத்தத்தோடு கூட போக மாட்டாங்க ரொம்ப அழகாக குளிச்சு மூழ்கி நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி எல்லாம் அடிச்சு ஏன்னா பெரிய இடத்துக்கு போகிறோம் பெரிய ஆட்களோடு கூட பந்தில பங்கு பெற போகிறோம் என்று போவார்கள் இயேசுநாதோடு கூட பந்தில் பங்கு பெறுகின்ற மக்கள் அது குறித்து உணர்வுச் சொல்லாக இருப்போமானால் தேவநதி துக்கமாக எடுத்துக் கொள்வார் அதனால் அருமையாக யோகா நதி கடந்த பிறகு யோசுவினுடைய காலத்தில் இருந்து பந்தி பங்கு பெறவில்லை பந்தி நடத்தவில்லை பஸ்கா கொண்டாடவில்லை அதுக்கப்புறமாக யோசுவா ஜனங்களை வழிநடத்தி யோசாந்து கடந்து போய் வெருகோவிலுடைய சமவநிலை போன பிறகு அங்கே இந்த பஸ்காவை ஆசிரித்தார் என்று பரசுத்த வேதாகமத்து யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசதத்தில் இப்படி வாசிக்கலாம் மாதத்தின் பதினாலாம் தேதி ராத்திரியிலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவைத்தார்கள் இஸ்ரேல் புத்தர் கீழ்காலில் மாதத்தின் பதினாலாம் தேதி அந்த நேரத்தில் ஆகியனால் பெற்ற மக்கள் அதில் பங்கு பெற வேண்டும் என்பது தேர்வு ஒழுங்காக இருக்கின்றனர் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவரை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்த அதை ஆசிரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல இருப்பான் ஒருவனும் அவன் சுதேசியை போல இருப்பான் விருத்த இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் பங்கு பெறக்கூடாது என்று எதை சொல்லுகிறான் கீகாலே பாலை மறங்கி இருந்தபொழுது போய்விட்டது புதிய தலைமுறைகளாக இருந்தபடியால் விருத்த பண்ணப்படாத எல்லாரும் பண்ணிக்கொண்டு ஆசிரித்தார்கள் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதம் பண்ணினான் அவர்களை அவர்களுக்கு பதிலாக அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதம் பண்ணினால் வழியிலே அவர்களை விருத்த சேதம் வழியிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் என்று சொல்லுகின்றனர் அதனால் தேவருடைய பிள்ளைகளாகி நாம் மிக ஒழுங்காக தேவனுடைய பஸ்காவை ஆசிரிப்பதற்காக கடந்து வந்திருக்கின்றோம் இந்த பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த பஸ்காவாகி ஆடு அடிக்கப்பட்ட போது அடிமைத்திற்கு விடுதலையானது போலத்தின் அடிமைத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு அவள் காரணத்துக்குள் பிரவேசித்தது போல நம்மளால் பரசுத்தாவியானதுக்குள் பிரவேசித்து தெய்வீக ராஜ்யத்துக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கின்றோம் ராஜ்யத்தில் நிறைவேற நாள் வரும் வரைக்கும் இணைப்பு நாம் இவ்வளவு பயபத்து பிரிவலாக இருக்கும் அறிவித்துக் கொள்கின்றேன் ஒன்று இரண்டு நாட்கள் அங்கு பாம்பையில் இருக்கும் போது கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஒரு நாள் கொஞ்சம் பிந்தி திருவிருந்தே அங்க ஒரு கோயில காம்பு வந்து வாயில விழுந்தது என்ன விழுந்தது குடிச்சிட்டு வருவார்கள் ஊப்பனார் டீக்கனார் கொஞ்சம் கெதியா இருக்குல்ல ஆராதனை முடிவரை கெதியா இருந்தது நேரம் ஆகும் போய்விட்ட காலமாக இருக்கின்றது புதிய ஒழுங்காக பரிசுத்தமாக ஆண்டவர் விரும்பி இருதயங்களிலே பூசப்பட்டிருக்கின்றது அந்த மரணத்தில் நாம் விடுதலையாகிவிட்டோம் எய்தினுடைய சங்காரத்தில் நாம் விடுதலையாக இருக்கின்றோம் இனி இந்த சங்கார நம்மை மாட்டாது ஆகினால் பிரியமானவர்களே அடிமைத்திறந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டது போல நாம் எல்லாரும் அடிமைத்திருத்திருந்து விடுதலை ஆகிவிட்டோம் இப்பொழுது காணாது பிரயேசித்திருப்பது போல பரிசு தாவியானவருக்குள்ளாக நாம் பிரவேசித்திருந்தோம் தேவையான ஆட்சித்துக்குள் இருக்கின்றோம் இனி அதை விட ஒரு மேன்மையான இடத்துக்கு நாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கோம் இருக்கின்றோம் அது ஒரு மேன்மையான வாழ்வு இந்த உலகத்தை யாருமே கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை கூட நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் நீதியின் கிரீடம் எனக்காக நீதி நியாயதி ஆகிய கருத்தரங்க நாட்கள் எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரமல்ல யாவருக்கும் அதை பெறும் போது எங்க இருக்க தெரியுமா நாம் ஒரு பந்தை பொருளை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம் அதற்காக மோடி கொண்டிருக்கின்றோம் இசை மக்கள் கட்சிகளை கட்டிக்கொண்டு தடிகளை பிடித்துக் கொண்டு பாதலட்சிகளை தரித்துக் கொண்டு பந்தியில் பங்கு போல நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம்ங்கிற உணர்வோடு உடந்த பந்திலை பங்கு பெற்று அடுத்து இரவினா இயேசு வரப்போகின்றார் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களை அவரோடு உணர்ந்த புசித்து குடித்து அவரோடு கழிவுர்ந்த மக்களை அழைத்துக் கொண்டு அவரோடு சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு வரப்போகின்றார் அப்படிப்பட்ட நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறபடி நம்முடைய ஆயத்தங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கட்டும் திருப்பந்தில பங்கு பெறுபத்தி புரியதாக இருக்கட்டும் மற்ற பெண்டுபோசுக்காரர்கள் மூன்று மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஏன் தெரியுமா மக்கள் யாரும் பாவத்தில் இருக்கிறார்கள் ஒரு மூன்று நாட்கள் உபவாசம் போட்டு அளவை உணர வைத்து அந்த பங்கில பங்கு பெற வைப்பார்கள் அது உணர்வு அழகையும் பாவம் போயிருக்காது நமக்கு இப்ப உணர்வும் கிடையாது அழகையும் கிடையாது பாவமும் போகவில்லை என்று சொன்னால் அது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் அறிக்கை செய்வது மீட்டெடுத்தோம் என்பதை உணர்ந்து அதுவரையிலும் சேர்ந்த பிறகும் இந்த நாளை நினை கூற வேண்டும் என்பது இசைவில் மக்கள் கொடுக்கப்பட்ட கட்டளை நாம் எந்த பரலோகத்துக்கு செல்லும் வரையிலும் இந்த நாளை இயேசுநாதர் சேர்வில் அடிக்கப்பட்ட அந்த நாளை அதன் மூலமாக நாம் பெற்றுக் கொண்ட ஆன்மீக நினைத்து நினைத்து இந்த பங்கிலே பங்கு பெற்று இரவினோடு திருவிழா பெற்றுகின்றார் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்விப்பார்கள் மிகுந்த கடவுக்குள் வந்தவர்கள் அதுக்கு முன்னால கடவுள் இருந்தது கடனாளியாக தெரியாது பைனான்சியல் சொசை சின்ன வயதிலே சீட்டு தீமைக்கு வேறு முடித்து கொடுக்கும் போது எடுத்த பணத்தை கட்ட வேண்டிய அவசியம் வந்தது வாங்கி நூற்றி பத்து ரூபாய்க்கு வட்டி வாங்கி அந்த பணத்தை கடன் அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் வட்டி கொடுக்கணும் அப்போது அதிகமான சம்பளமே அவளவு தான் அதிகமான வட்டி கொடுத்துட்டு ஐம்பது ரூபாய் மாத்திரம் விட்டு சாப்பாட்டுக்காக செலவு செய்த மிகுந்த வறுமையிலே மிகுந்த நெருக்கத்தில் விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொண்டிருந்தோம் அப்படி கடலுக்குள்ள இருக்கிறது நேரத்தில் தான் எனக்கு அபிஷேகம் கிடைக்கவில்லை கருத்தரதெல்லாம் விட்டுவிட்டால் என்னை அபிஷேகிப்பேன் என்று சொல்லியாண்டவர் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது என் ரெண்டு பேருக்கும் அவளுக்கு ஒரு வெளிட்ரஸ் தான் உண்டு அதை துவைச்சு துவைச்சி சோப்பு போட்டு தண்ணி அரசுக்கு நிறைய தண்ணி கிடையாது லிமிட் தண்ணி தான் கொடுப்பாங்க ரெண்டு மூணு வாரி தண்ணி தான் அவரைதான் குடிச்சு கிடந்தோம் துணி துவைச்சு கிடந்தும் குடிச்சுக்கிடணும் அப்படிதான் இருந்தது சிக்கனமா அப்படி இருக்கும்பொழுது துணிகள் அப்படி சோப்பு நல்லா போகாம அலைச்சி காய போட்டு லாண்ட்ரியில் கொடுத்தா அது லாண்ட்ரியில் தைக்கும் போது மஞ்சள் சோப்பு எல்லாம் கரிஞ்சு மஞ்சு மஞ்சலாம் கோடு கூட போட்டு துணி அசிங்கமா இருக்கும் எப்படி போட்டு ஒரே ட்ரெஸ்ல பக்கத்து வீட்டுல ஒரு தமிழ் பொம்பளை எதிரியா மாறிட்டாங்க கோயிலுக்கு போகும்போது தெருவில் போய் பக்கத்து வீட்டுல அந்த அம்மா பேசிட்டே இருக்குது அவ நாங்க வரும்போது எனக்கு மனசுல தெரிஞ்சு இந்த அம்மா இப்ப நம்மளை பார்த்து காடித்து போவாங்க சொல்லி உள்ள வந்தது அந்த பொம்பளை சொல்றாச்சு அது அப்படி சொல்லுது ஏசிநாதர் கும்பிடுறவங்க இப்படியா கோலம் போட்டுட்டு போவாங்க என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு மிக்கமா இல்லவங்களுக்கு வீட்டுக்காட்டி சொல்லுவாங்க துணியை தராட்டி போனா நான் கொண்டு போற மாட்டேன் அந்த பொம்பளை ஏசி போட்டா கடந்து கண்டா கண்ணு இல்லையா என்னெல்லாம் கச்சேரி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த ஏசுநாதம இப்படி வைத்திருக்கிறபடினாலே நம்ம அதை சைத்துக்கொண்டுதான் கடந்துதான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் கொஞ்சம் வருத்தமாக இருப்பது ஆண்டு பேசினார் அவருக்கு வெளியதான துப்புன வருத்தையே என் முகத்திலே காரி முந்தார்கள் கனத்தில் அறைந்தார்கள் நான் என்ன பதவிச்சேன் தெரியுமா பாபி இவர்களுக்கு மன்னித்துவிடும் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் யாரை நிந்திக்கிறோம் என்று தெரியவில்லை தேவகுமாரே நிந்தித்திருந்தால் அங்கினால் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுமையை சகித்து அவரே நினைத்துக் கொள்ளுங்கள் தேவ ஜனமே கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்வது மகிழ்ச்சியான படானுகமான ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல சிலுமையை சுமந்து கொண்டு இசினை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை அது இயேசுநாதர் இன்றைக்கு நம்ம கற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார் அதனால் அருமையான தேவ ஜனமே இவரே பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது கொடுத்து அங்கே இனிவரும் செல்வச் சிறப்பான ஒரு நாடு மிக செல்வங்கள் நிறைந்த ஒரு நாடு அந்த செல்வத்தை கொண்டு தம்முடைய ஜனங்கள் பெற்றோர்கள் எல்லாரையும் ஆரம்பித்திருக்க முடியும் என்ற மோசைக்கு எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா இனிவரும் எவ்வளவு துன்பால் சைத்துக் கொள்ள முடியும் என்பது அறிவித்து வருகிறேன் இந்த உலக வாழ்க்கையிலே விருப்பம் இந்த உலகம் பகைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் விட்டாய் விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக யார் பகைத்தால் அதை குறித்து கவலைப்படவே மாட்டோம் அப்படியே பலன் வரும் முந்தைய அதிக பாக்கியமாக எண்ணினான் என்று புரியமா இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்து இன்னும் நம்முடைய மாமிசமானது எந்தெந்த என்பதை உணர்ந்து பாம்பான்னு தெரியும் போது தட்டீங்கன்னா படத்தை நிறைக்கும் அது போல நம்ம என்ன குணம் இருக்கிறது என்பதெல்லாம் சில சந்தர்ப்பது அது நம்முடைய உள்ளத்துல தலை தூக்க ஆரம்பிக்கின்றது அழிக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு ஊழிய காரணமா கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் உள்ளது வியாதி நிமித்தமாக சபையில சேர்ந்து வீடுகளை பற்றி ஒரு ஊழியக்காரணை வாகனம் செய்து கொண்டது ஒரு குழந்தை பெண் குழந்தை வெளியூர்களுக்கு சென்று பிள்ளைங்க இருப்பாங்க ஒரு நாள் பிள்ளையை தலை செய்துக்கு அனுப்புவதற்காக வாசல் உட்கார்ந்து என் அம்மா பிள்ளைக்கு தலை செய்திருக்கிறாங்க பெண் வாசல் இங்கே இருக்கின்றது அங்கு வேலை செஞ்ச ஒரு வேலைக்கார பெண்ல குடிச்சு எட்டு நாள் இருக்கும் சாரி அடுப்பில் போட்டா தீப்பிடிக்காது அவ்வளவு ஏழ்மையான ஒரு பொண்ணு சுத்தம் இல்லாத ஒரு பொண்ணு அவ தண்ணி கொடுத்தது தண்ணிக்கு வர்ற பொருளாசலு தரது பைப்புக்கு தண்ணி போறதுக்கு எங்க அம்மாவை காலங்காலத்துல முடிச்சுட்டா எந்த கழுத்துல ஒண்ணு இல்லாதவா அப்படி நாளுக்கு ஒரு கட்ட வாரத்தை பேசி முகத்துல காலையிலேயே முடிச்சுட்டேனே அப்படி சொன்னது முகத்துல அப்படி காரி அந்த தும்புல முகத்துல துப்பிட்டு அவன் என கேக்குறது காலையில் தேவையில்ட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும் போயிட்டா இந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அப்படியே முகூத்த கழுவிட்டு போய் விழுந்து அழுது அழுது எங்க அனுப்பல என் ஸ்கூலுக்கு அனுப்பல பிள்ளை அம்மா அம்மா ஆண்டவர் எங்க அப்பா எங்க அம்மா அப்பாவை நினைச்சாளு ஆண்டவரை கூப்பிடல இப்போ எங்க இப்படி கொண்டு வந்து ஒழிய காலத்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே மோசமான கடவுளை வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என்று அழுது மண்டை வீங்கி வீங்கி ராத்திரி வரைக்கும் ஒண்ணு செயல் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கல அவருக்கு தீர்மான புருஷன் இந்த ஊழியத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போனோம் அவர் என்னை வீட்டில் என்று என்னால் தாங்க முடியாது என்று நீங்க வீடு மயான மீதியாக இருந்தது காலை பிடிச்சது என்ன காலையிலே அழுது போச்சு எதிர்ப்பு அந்த மேல சேர ஆண்டி இருக்கிறாங்க இல்லையா அவங்க நம்ம அம்மா முகத்துல துப்பிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அம்மா பெரிய காரியம் என்று சொல்லி அவர் ஆறுதல் அளித்து சொல்லி துப்பினார்களே அந்த இயேசு இப்படி இருக்கையே வாழ்க்கை அவ்வளவு பலிவீனமான ஆக குழந்தையை போல கனப்படாதபடி இயேசுநாதர் இன்றைக்கு வந்தால் பரமோகம் செல்ல வேண்டும் என்று வாங்கிட்டுக் கொண்டிருக்கின்றதான அந்த இயேசுவை போர் இந்த உலகத்திலே பாதைகளால் செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய விபரீதத்தை சகித்துக்கொண்டு அவரையே நினைத்துக் கொண்டிருங்கள் தமக்கு முன்மைத்திருந்து சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து அவனையே நோக்கிப் பாருங்கள் என்று இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட சிலுவை எடுத்துக்கின்ற வேண்டுமா அதனால் பிரியமான தேவச்சானமே உலகத்தில் வரக்கூடிய அவமானங்களின் நந்தைகளை யாரும் எண்ணி பார்க்காதபடி ஏசு மாஸ்திரம் நடக்கப்போகுது வாசம் அணி அவர் என்னை விட்டு விலகாது வேண்டும் என்று அவதை உணர்வு வாழ வேண்டும் என்று அவை அனுபவம் சொல்லுகின்றார் ி பின்பற்று வந்தவர்கள் பல கூறி இல்லாமற்றையுமே அந்தோருக்கு படைத்து விடுகிறார்கள் நமக்கு இன்னும் அந்த உணர்வுகள் வரவில்லை நமக்கு சுத்து வாங்கணும் பிள்ளைக்கு சுத்து வாங்கணும் நமக்கு செய்யணுங்கிற உணர்வு தான் நம்ம யாரும் இருக்கோம் எல்லாருக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு மனதில் வருமானால் நம்மை முற்றிலுமாக விருத்துவிட்டோம் என்பது பொருளாக விடுகின்ற ஆண்டு தந்தவாய்களும் தரப்போம் என்று ஒரு தெய்வீக உணர்வு வர வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் உலக நம்மை பரதேசிகள் பைத்தியக்காரர்கள் பிழைக்க தெரியாது கூட சொல்வார்கள் அதை நாம் கதை என்ன நாம் அந்த உலகத்தை பழைக்கிறதுக்கு மீட்கப்படலா பெரிய பணம் வச்சிருக்கிறவங்க போய் நரகத்தை நாம் ஒப்புறாங்க போய் வாழ்வதற்கு நாம் இப்பொழுது பழைத்திருக்கவில்லை அவைகளை அருகிற அறிவின் சொல்லுகின்றார் எனக்கு இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளும் அவளை கிறிஸ்துக்காக நஷ்டம் எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகி கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் லாபமாக இருந்தவைகள் ஒரு நாளிலே இப்ப இறைவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுவிட்டேன் அழகானாலும் சரி ஆடம்பரமானாலும் உலகத்தில் எப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை அடைந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி அப்போ நாயிபுரு சித்த போல் சொல்லுகின்றார் ஆம் பிரியும் இந்த உலகத்திலே மேன்மையாக இருக்கின்றவர்கள் எல்லாம் தேவனுக்கு புரியம் இருக்குமானால் அவர்களை இறைவனை அறிகின்ற அறிவுக்கு தடையாக இல்லாதபடி விட்டுவிட வேண்டும் என்று ஆபியானவர் சொல்லுகின்றார் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வாசிக்கும் பொழுது உலகத்தில் வந்தபடிதான் இதெல்லாம் பிள்ளைகள் வந்தது ஆடு மாடு வந்தது சொத்து வந்ததுக்கு நான் வரும்பொழுது இனி போகும் பொழுது என்று கடவுள் இடையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள விரும்பினார் அவர் கொடுத்தார் அப்படி ஒரு சூழலை வாழ்க்கையில் ஏற்படுமானால் அதை சகித்துக் கொண்டே பின்பற்றுதான் சிலி எடுத்துக் கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு காரியம் வேதனை தரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று ஒரு எண்ணம் இருக்கின்றதே அதை அறிவு நம்ம எதிர்பார்க்க அருமையானவர்களே கிறிஸ்துவ சமுதாயம் அப்படி இல்லாமல் போய்விட்டது முழுக்க முழுக்க உலகத்துக்குள்ளியை மூழ்கிவிட்டது அதனால் உலகத்தை பார்க்காத படிக்க மற்றவர்களை பார்க்காத படிக்கு நமக்கு முன்னோடில்தான் இயேசு கிறிஸ்துவை மாற்று நோக்கி பார்த்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் ஒரு நாள் திடீரென்று கூட கூட திரும்பி ஒரு அவங்க மலேசியாவில் இருந்தார் பரிசந்தோறும் ஊருக்கு வந்து ஒரு மாதம் வீட்டில் நடக்கும் அம்மா வீட்டில் எல்லா வீட்டுல செழிப்பாக இருந்தால் ஜம கூட்டங்கள்லாம் உண்டு பாட்டெல்லாம் உண்டு ஊழியெல்லாம் உண்டு கஷ்டமும் என்ன நமக்கு சாப்பாடு இருக்கும் துணிமணி இருக்கும் ஒரு கூட்டங்கள் எல்லாம் இனி நம்ம வீட்டுல வேண்டாம் கடவுள் நமக்கு இப்படி எல்லாம் சென்றுட்டே என்ன போய் இவங்க கடவுளை கொடுத்து அவர் தர முடியாது போன மாதிரி கடவுள் கோபப்படுறாங்க அவர் தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் நமக்கு சென்றிருக்கின்ற தியாகத்தை உணர அதுபடி மக்கள் எண்ணுக்கிறார்கள் வாழ்க்கையை தர வேண்டும் என்று விரும்பி இருக்கிற ஒரு பத்தி அனைவர் உணரவில்லை இப்படி ரொம்ப கூட்டங்கள் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் கூடி ஜெயிச்சு இருப்பாங்க அவர் வரும்போது எல்லாருக்கும் கொண்டு கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுத்து ரொம்ப ஜாலியாக ஒரு மாசம் தங்கி இருந்துட்டு போயிடுவாரு இப்படி பல வருஷங்களாக அந்த வீட்டுல ஜெம கொண்டு பயிர் அடித்து அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்துமஸுக்கு முதல் அலங்கரி கடல் ஒரு ஆக்சன்ல இறந்து போயிட்டார் முதலாவது சில வேலை என்ன தெரியுமா என்னோட கையில் இருந்த புத்தகத்தை தூக்கி வெளியேறிந்து வந்த மக்கள் யாரையும் விரட்டி அளித்து விட்டார்கள் இன்றைக்கு மக்களின் பெரும்பகுதி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணுவோம் வருமானால் நாம் எப்படி இருப்போம் என்று சிந்தித்து சிறுமியை சுமந்து கொண்டனை பின்பற்றாதவன் எனக்கு பிரியமானவன் யாரு போயிட்டாலும் அம்மையானாலும் அப்பனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளான கொடுத்தவன் அதை எடுத்துக்கொண்டால் அதை பொறுத்துக் கொள்வதுதான் விசுவாச வாழ்க்கை அது எதிர்த்து கொடுக்கின்ற சுவாபம் இருக்கிறதே அது சாத்தானுடைய குணாதிசயமாக இருக்கின்றது அதையினால் இந்த பாடுபடத்தை யாரும் கொடுத்தே கடவுள் மரத்தை என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறான் கடைத்தான் வெறுத்து தன்னுடைய செழுமையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அலேலியா அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு செத்து போனார் பிற ஆறுதல் நினைஞ்சிட்டாங்க ரெண்டு பொங்கல புள்ளைகள் உண்டு கட்டி கொடுக்கிறது பணம் இல்லை அவர் அங்கிருந்து பணம் கொண்டு வருவா நினைச்சது பணம் எல்லாம் போயிட்டு ஒண்ணு கொண்டு வரல கம்பல் இருந்து கிடைக்கல இப்ப இந்த அம்மா அங்கிருந்து மனு போட்டு பார்த்தது கம்படி காரை எல்லாம் கடிதத்தை வாங்கிங்க போனேன் கடவுளை விட்டு விட்டார்கள் கடவுளில் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் என்பது அவருடைய விருப்பமாகிவிட்டது கடவுள் எந்த உதவி செய்யவில்லை பல மாதங்கள் வன்றங்கள் கழித்து பிள்ளைகளுடைய திருமணம் நின்று போய்விட்டது கேள்விப்பட்டு தவறு செய்து விட்டேன் கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் அங்கு வர வேண்டிய பணம் எல்லாரும் பணத்தின் மேலதான் ஆசையை தவிர மற்றபடி பரலகுந்து போவதற்காக இயேசுவை தேவையான மக்கள் மிக குறைவு முதலாவது தேவையான ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்யுமா கூட கொடுக்கப்படும் அது கிறிஸ்தவர்கள் என்ன கேட்கிறாங்க இதை முதல்ல கூடிய பிறகு தேர்தல் பார்த்துக்கள் எல்லாம் செத்த பிறகுதான பரல பிறகு எனக்கு காடு கூடும் வீடு கூடும் படம் கூடும் படிப்பு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா அலைச்சு விடும் கவங்கள் எல்லாம் இருக்கிறது போவர்களும் அப்படித்தான் வழி சொல்லுகிறார் முதலாவது தேர்வுடைய ராஜ்யத்தின் அருமையானவை ஜபித்தார்கள் பாவங்களை அறிக்கை செய்ததோ அறிக்கை செய்து மனஸ்தாபத்தோடு போனார்கள் பணம் சீக்கிரம் கிடைக்கும் போங்க இப்படி மதீனமான காரியங்களை செய்யாதிங்க மறுபடியும் கடவுளை தேடுகள் இறங்க ஆரம்பிச்சு ஆலோசனை கொடுத்தாரு பின்னோ மறுபடியும் ஜபத்தை சில நாட்களுக்குள்ளாக படம் என்பது பிள்ளைகள் எல்லாம் பாகம் பண்ணினார்கள் பின்னர் கடிதம் போட்டாலையா கடவுளை இறங்க அந்த இறங்குகிற தேவதை மறுக்கின்ற மனதில் நமக்கு வந்துவிடக்கூடாது அவர்கள் எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் ஆடுபாடுகள் போய்விட்ட பிறகு கிடந்த கோங்கெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரே நாளை செத்து போன பிறகு சொல்லுகின்றார் கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் கத்தடி நாமத்துக்கு சோத்தர் அவருக்காக எனக்கு லாபமாக இருந்தவர்கள் இவைகளோ எல்லாவற்றின் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அருமையான வளருவோம் அடைந்து கொள்வதற்கு நாம் அதிகமாக விரும்புவோம் பாத்திரமான மக்களால் அர்ப்பணம் செய்வோம் நம்மை மறுத்து வாழ வேண்டும் என்று பரிசுத்தாவி எல்லா மக்களுடைய சரித்திரத்தில் நாம் படிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும் இடத்திலே அமரகாமுக்கு பிள்ளைகிறோம் என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகள் கொடுத்து ஆடு மாடு மிருகஞ்சிவரெல்லாம் பெரிய ஜமீன்தாராக அவரை மாற்றி வைத்திருக்கின்றார் ஒரு நாள் பதினான்கு வயதுக்கு பிறகு ஈசாக்கு பதினான்கு வயதான பிறகு சொப்பளத்தில் கேட்கிற ராமர்ராமேசகுமார் ஆதரிசித்து மழையுன்னிலே கொண்டு போய் பழி செலுத்துவாயா நம்ம கேட்ட என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா சாத்தான் சொப்பளத்தில் எனக்கு ஒரு மோசமான காரியம் சொல்லிட்டாயா அவர் ஜெயிச்சிட்டார் சரியாண்டவரை பலி செலுத்துகிறேன் என்ன நம்பிக்கையான்னு தெரியுமா நான் சோமையில்லாத காலத்திலே இந்த சரிதல் சத்து போன காலத்திலே சாராண்டி கற்பல் சத்து போன காலத்திலே மறுபடியும் ஒரு குழந்தையா சந்ததிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை அன்றவர் ஆடையிட்டு சொல்வது உண்மையாக இருக்குமானால் அதை பலிசலித்தினால் உயிரை எழுப்பித் தருவார் என்று விசுவாசம் இருந்ததாம் ஒருவனை அமிகமாக அவர் அறிந்திருந்தார் அதுக்கு முன்னாலும் உயிரோடு பர்லகத்துக்கு சென்ற ஏனோக்கெல்லாம் உண்டு பக்தனாகிய பெரிய மதுசு போதிலும் வரலகத்தில் பெரிய மனுஷனாக யார் இருக்கிறா தெரியுமா இருக்கிறாரியா விசுவாசிகளுக்கு எல்லாம் தகவல் எழுதியிருக்கின்றது அந்த ஆபரகாமுடைய மடியில நாம எல்லாம் உட்கார போகின்றமா ங்க உட்கார்ந்த விசுவாசமாகத்தான் எதிரோ அவர்களே ஆமரகாடைய சந்ததிகள் என்று சொல்லி அறிவியர்களாக என்று தெரிவித்து அதனால் அறிவியானே நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டாலும் அதை கொடுத்து விடுவதற்கு ஆயத்தம் இடஒாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு சோதனை நமக்கு வருவாயிருந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிதனை என்பதை எண்ணிக்கொண்டு அது வருத்தமாக இருக்கலாம் கலக்கமாக இருக்கலாம் உறவன் எப்படி எண்ணி இருக்கிறார் நமதை செய்வோம் என்று உணர்வு காலையில மனைவிட்டு கூட சொல்லல அந்த அம்மா அழுது காட்டை கலைச்சிடப்படாதே அன்றை சொல்லி இருக்க மாட்டார்னு சொல்லி வாதாடி கூடாதே போய் சொல்லுகின்றார் நானும் பிள்ளையாண்டானும் போய் மூரியாதே செத்து போய் பலி செலுத்தி ஆராதித்து விட்டு வருவோம் என்று சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா பிள்ளையெல்லாம் ஊற்றி தேவணி அனுப்பி வைக்கிறார்கள் பாண்டு சுவாசித்து அவரை பின்பற்றி வருகின்றதான நாம் நமக்குரிய இல்லாமலே அறிவிக்க அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எந்ததாவது ஒரு நஷ்டத்தை உருவாக்க ஆரம்பிப்பாரானால் அதை பொறுமையோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தன்னைத்தான் வெறுத்து சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்ல ரிச்சிக்கப்பட்டார்கள் வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் மிக ஏழைகள் தரித்திரங்கள் யாரும் சேர்ந்திருந்தார்கள் சேர்ந்து கொண்டார்கள் உலகம் அவர்களுக்கு அபாத்திரமாக போயிட்டு உலகத்தால் யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி சங்கம் எல்லாம் ஒதுங்கிவிட்டது எங்கேயுமே வங்கியிலும் பணம் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் உருவாகி இவர்கள் எல்லாரும் புறக்கணித்து தள்ளக்கூடிய ஒரு சூழலு வந்த பொழுது ஆவியானவர் எல்லாருடைய ஒரு ஏவுதல் கொடுத்தார் என்ன செய்தார் தெரியுமா எல்லாருடைய சொத்துக்களை நிறுத்துக் கொண்டு வந்து பொது ஆயுதத்தை அனுபவிக்கும்படி அவருக்கு ஏவுதலை கொடுத்தார் எல்லாரும் அப்படி செய்தார்கள் எல்லார்டையும் பொதுவாக தனக்குற ஒருவனும் தரக்கென்று சொல்லவில்லை எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது என்று தெரிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் அடுத்து வந்தால் நம்ம எப்படி மனதில் இருக்கும் என்பதை எண்ணிப்பாருங்கள் நமக்கு பர்லகம் வேணும் புல்லகமும் வேணும் நமக்குள்ளதெல்லாம் நம்ம இருக்கட்டும் நம்ம போகும்போது போவதே இல்லை ஒன்னை கொண்டு வந்ததில்லை கொண்டு போக போறதும் ால் அருமையான விட்டு போயிட்டாவுக்காக செய்யவில்லை அங்க மாவிச உணர்வுண்டாகி சாத்தான ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டார் கைவிட மாட்டார் என்னை பின்பற்றுகிறார் மனுஷனை பின்பற்றி நாம் யாரும் வரவில்லை பின்பற்றி வந்திருக்கோம் கைவிடவே மாட்டார் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிப்பார் சொல்லி இருக்கின்றது அந்த அம்மா சொன்னாங்க பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு கொடுப்போமே கிரியை செய்தது என்பதை அதன் மூலமாக திருப்தியா இருந்தோம் அவர் வீடு பாதிட்டு இப்ப நீங்க முந்திக் கொண்டு கொடுங்க நம்ம தந்திரமா வீட்டில் பார்த்துட்டாங்க கொண்டு போகும்னாலே பரிசுத்தாயனர் பேசிட்டு சொல்றார் அதினியாவை சென்றாலும் நிலத்தில் ஒரு கரையத்தை வஞ்சித்து வைத்து ஒரு கரையத்தை கொண்டு வருகிறார்கள் ஆவியான ஆசீவாத்து கொண்டு வந்திருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி உடனே பேர் அனிமியாவே நிலையத்தின் நலத்தில் ஒரு நலத்தினுடைய கரையத்தில் ஒரு மகளை வஞ்சித்து வைத்து ஒரு பகுதியை கொண்டு வருவதற்கு சாத்தான ஒரு குளத்தை நிரப்பினது என்று சொன்னதன்படி விழுந்து சீதனை பெற்றுவிட்டார் அங்கே வாலிபர்கள் கொண்டு போய் அடக்கம் போய்விட்டார்கள் மனைவிக்கு காரியம் சில மணி கழித்து நடந்த வேண்டிய ஆளுபடி செப்பீர் ஆளுநர் வருகின்றார் அவர் கேட்கிற நிலத்தை உனக்கு தானே காணிகள் இருந்து கொஞ்சம் இப்படி எழுதப்பட்டிருக்கிற தெரியுமா அந்த சிலுவை அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நமக்கு கொடுக்க வேண்டுமே உணர்வு மனநிலைகள் எப்படி இருக்க வேண்டும் நன்னை மறுக்க வேண்டும் என்று அது எனக்குள்ளதில்லையே என் ஆண்டவர் தந்தது என் ஆண்டவருக்கு அதை கொடுத்து விடுவேன் என்ற உணர்வு நமக்கு வேண்டுமா அறிவிச்சை இதனை கலந்து கொண்டிருக்கிற மக்களின் உணர்வுகள் எல்லாம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு இனி உலக பிரதான வாழ்க்கை வேண்டாம் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக் பாடும தியானக் கூடத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் பாடுபட்டதும் மறித்ததும் எல்லாம் நம்மை மீட்டெடுப்பதற்காக மாத்திரமல்ல நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தை முற்றிலுமாக வறுத்தவர்கள் செல்ல முடியும் லோத்து மனைவி நினைத்துக் கொள்ளும் என்று வைத்து எழுதியிருக்கின்றன இன்ப ஆசிய மாடுபாடுகள் உள்ள லோத்து செல்வத்தை பூமி தாங்கிக் கொள்ளாதபடியினால் ரெண்டு பேரும் பிரிந்து வேறு வேறு இடத்துக்கு போனால் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கிறது அவ்வளவு சொல்ல முடியும் ஒரு மனுஷன் ரெண்டு தேவது வந்து சொன்னார்கள் பொழுது விடியும் பொழுது சூரியன் இந்த பூமியில படும் வானத்திலிருந்து அக்கிரி விழுந்து இந்த பூமி எரிக்க போகின்றது எங்கே இருக்காது ஓடி போய் என்று சொல்லி சொல்ல காலதாமதம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் கையை பிடித்து இழுத்து லோத்துவையும் மனைவியை பிள்ளைகளை வெளியே கொண்டு விட்டார்கள் தேவதூதர்கள் லோத்தும் பிள்ளைகளும் ஓவியை போய்விட்டால் பின்னிட்டு பார்க்கவே இல்லை அnabla puberty பார்த்தானோam இவரே பெரிய சன்னித்துல ஆபட்டிட்டு போறமே கடவுளருக்குமுள்ள ராஜியை அளிப்பாரா பெந்தவ நம்ம இல்லாறி அளிக்குவா ஜீவன் அன்புள்ளவராசி இந்த கிறிஸ்தல்லாரே புத நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கடவுளவர் அன்பர் சொன்னார் குர்ஆன் சொன்னாரன் பாவால எல்லாம் ஒன்னு கேடையா தம்பி அது ஒரு கதை ஓப நான் சொன்னாருதுவர் ஐஸ்ரியான الحسن பட்டி அபூநீர் பாவால இருக்குமா என்றால் இயேசுநாதர் அன்புள்ளவரிலே என்ன சொல்ல சொன்னாராம் அந்த சமக்கடலாக இருக்கின்றது இடத்தில் கேட்டோம் இப்படி வேலத்தில் அந்த வழிகாட்டிகள் தெரியல அவர் அங்கு பைபிள் தெரியாதவங்க கொஞ்சம் பேர் வழிகாட்டுறாங்க தெரிந்து கொள்ள முடிந்தது அப்புறம் கைடு கேட்ட பிறகு அதெல்லாம் உடல் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அந்த மலையின் மேலே ஒரு கல்லில் ஒரு பெண்ணை மாதிரி ஒரு உருவம் செய்து ஒரு பொம்மை மாதிரி மூட்டையாக செய்து விட்டிருக்கிறது இதுதான் அந்த லோகத்தினுடைய மனித அந்த அடையாளங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானது இல்லையே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அங்கே பெருவிருக்கின்றது அணிவரப்பு தெரியும் வரும்போது நம்ம சொல்லாமல் இருக்க வேண்டுமானால் அனைத்தும் அரசாங்க சொந்த சட்டங்கள் வரப்போ யாருக்குமே இந்த சொத்தம் கிடையாது இதுமை அப்படிப்பட்ட அரசியல் சட்டங்கள் எல்லாம் வரப்போகின்றது எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் எல்லா வருமானங்களும் சொந்தம் மக்களுக்கு இவரது சம்பளம் என்று சொல்லி படித்தவர்கள் படியாதவர்களுக்கு ஒரு ரேட்டு வச்சு கொடுக்க போனார்கள் இப்பொழுதே கருணாநிதி ஆட்சியில் ஆரம்பமாயிட்டது வேலைகளுக்கு விளைவு வேலை இல்லாதவங்களுக்கு உழவு படிச்சவங்களுக்கு உழவு படிக்காதவங்களுக்கு விளைவு இவரு சட்டம் உலகம் வரப்போகின்றது எல்லா சொத்தும் அரசாங்கத்துக்குரியது அன்றைக்கு நினைப்பால் ஐயோ ஆண்டவருக்காக இதாக கொடுத்திருந்தாங்க பேங்கில் போட்டதும் போச்சு வீட்டில் உள்ளதும் போச்சு காட்டில் உள்ளதும் போச்சு ஒரு அனுபவியும் பொதுவாக வைத்த கலாத்தி இரண்டாம் அதிகாரி இருபதாவது செய்தி சொல்ல அறையப்பட்டவர்களுக்கு தெரியுமா கிறிஸ்து தான் இருப்பார் அந்த மனுஷன் எல்லாம் இருக்காது மனுஷனுடைய இருப்பவர்கள் இருப்பது கிறிஸ்து எனக்குள் பிழத்திருப்பது கிறிஸ்து என்று சொல்லி பகல் சொல்லுவேன் என்னுடைய செத்து போயிட்டான் இப்போ கிறிஸ்துவர் அப்படின் பார்க்கிறவங்களா கிறிஸ்துவை பார்க்கிற அளவில அதனால் அருமையாளே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நிலை நிறுவனத்திலே காணப்பட என்று அண்டவர் பகிர்ந்தார் அதற்கு தான் யோசிச்சார் என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுமையை சுமந்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறபடிதான் நம்ம முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு கிறிஸ்துதான் எனக்குள் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தின பெற்று வாழ வேண்டும் என்று ஆவியானவர் போதிக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே ஆசைப்படுகின்றோம் கலாத்தி ஆறாம் ஆறு பகுதியான அப்படின்னா பாடியால் வந்து மாத்திர விரும்புகின்றது பாவத்தை விரும்பவில்லை பாவத்திற்கு செஞ்சு விட்டது எனக்கு வருத்தம்ருத்தப்படுத்துவதாக மாறுவீர்கள் என்று சொல்லுகிறார் அருமையார்கள் நம்முடைய தோற்றங்களை பழக்க வழக்கங்களை நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறார்கள் நாம் இயேசுவை தரித்து மக்களாக மாற வேண்டும் என்று அவையார் அவர் சொல்லுகிறார் சிலுவையில் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவே என்று சொல்லி இருப்பது போல சனித்தினை தரித்திருக்கிறேன் என்று குடிமக்களாக மாற வேண்டும் என்று ஆவியான பேர் விரும்புகிறார் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியத்தில் கருத்தரே நீங்கள் காலத்துக்கு முன்னேற்றம் தீர்ப்பு யாதொரு அநியாயத்திலும் எழுந்துகின்றார் அதுபோல இணை நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி அதை போது பாவத்தை அளிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது பாவத்திற்கு மறிக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது பாவத்தை சிறுவையில் அறைகின்ற ஒரு இடமாக இருக்கின்றபடியால் சிறுமியே சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது போல இந்த நாளில் ஒரு புதிய தீர்மானம் செய்வோம் இனி நம்மிடத்திலே பாவம் ஆளாத படிக்கு இப்படிக்கு அந்த பழைய மனுஷனையில் அறையப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம் இந்த பாடுமரத்தியான கூட்டணியமையை அமிதமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டு விருப்புகின்றார் இயேசு நாதை பின்பற்றி வருகின்றதால நாம் நம்மை மறுத்து நம்முடைய சேவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று அனுமதிபடி நம்முடைய திரு ஆண்டுக்கு பிரிவில்லாத விஷயங்களை வறுத்து சுய விருப்பங்களை வறுத்து நமக்குரிய சொல்லுகின்ற எண்ணங்களை வறுத்து இயேசு நோடு உடனிருக்கிறார் என்னுடைய சரீரத்திலே இயேசு வாசப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தினைப் பெற்று இறைவனுக்கு சாட்சியாக வாழுவோம் கற்பருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாறே ஆமா